நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பஞ்சதந்திர கதை ஒரு ஊருக்கு பக்கத்துல ஒரு பெரிய காடு இருந்தது அந்த காட்டுக்குள்ள பல விலங்குகள் வசித்து வந்தது அதுல இருந்து ஒரு நரிக்கு ஒரு நாள் சாப்பிடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல அந்த காடு முழுக்க அலைஞ்சு திரிஞ்ச அந்த நரி கடைசியில அந்த ஊர் பக்கமா வந்தது ஒரு நாள் முழுக்க அலைஞ்சி திரிஞ்சதில் அந்த நரி பயங்கர தாகத்தில் இருந்தது முதல்ல தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் தேடும்போது ஒரு வீட்டு பக்கத்தில் நிறைய தொட்டிகள் இருந்தது அந்த தொட்டிகள் முழுக்க நீர் நிறைந்து இருந்தது சரி ஏதாவது ஒரு தொட்டியில் இறங்கி தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நரி தொட்டி மேலே ஏறி அதனுடைய விளிம்புல நின்று எட்டி தண்ணி குடிக்க முயற்சி பண்ணும்போது அந்த தொட்டிக்குள்ளே தவறி உளுந்துருச்சு அந்த தொட்டிக்குள்ள விழுந்த பிறகுதான் அந்த நரிக்கு தெரிஞ்சது இந்த தொட்டியில இருக்கிறது குடிக்கிற தண்ணி இல்லை அது ஒரு திரவம் குழக்ழன்னு ஒரு திரவம் இருந்தது அந்த திரவம் என்ன அப்படின்னா சாயம் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து ஒரு சாயப்பற்ற நடத்திட்டு வந்தாரு அதாவது துணிங்களுக்கெல்லாம் வண்ணம் போடுவாங்க இல்லையா அந்த துணிங்களுக்கு வண்ணம் போடக்கூடிய ஒரு சாயக்காரர் தான் அவரு அவர் அந்த தொட்டி முழுக்க பலவிதமான வண்ணங்களை கலந்து வச்சிருந்தாரு அதன் பிறகு அந்த துணி நெய்யக்கூடிய தொட்டியில முக்கி அதுக்கு வந்து அது மாதிரி நீல நிற வண்ணம் போடுறதுக்காக நீல நிற திரவத்தை கலந்து வச்சிருந்த ஒரு தொட்டில தான் அந்த நரி விழுந்தது நரி கஷ்டப்பட்டு அந்த தொட்டியை விட்டு வெளியில வந்து பார்த்தா தன்னுடைய நிறமே மாறி முடுக்க நீல நிறத்துக்கு மாறி இருந்தது பார்த்தது பார்த்த உடனே நரி கொஞ்ச நேரம் குழம்பி போச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு என்னடா தன்னுடைய நிறம் இந்த மாதிரி மாறிப்போச்சு அப்படின்ட்டு ஆனால் கொஞ்ச நேரம் கூட இல்லை அந்த நரி சுதாரிச்சுக்குச்சு நரி எப்போவுமே ரொம்ப புத்திசாலி மிருகம் இல்லையா அது யோசித்தது இந்த நேரத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை எப்படி வந்து சந்தோஷமாக்கலாம் அப்படின்னு யோசிச்சது அப்போ அதுக்கு ஒரு புதிய ஆலோசனை கிடச்சது அது என்ன நினச்சதுன்னா நம்ம காட்டுக்குள்ளே போனால் இந்த நேரத்தில் எந்த மிருகமுமே கிடையாது அதனால நம்மளை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க நம்ம இதை வச்சு நம்மளுடைய புழப்ப சுலபமாக நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போச்சு நரி எதிர்பார்த்த மாதிரியே அங்கே இருந்த மிருகங்கள் எல்லாம் நரியை பார்த்து மிரண்டு ஓடுச்சு இந்த மாதிரி நீல நிறத்தில் இதுவரைக்கும் எந்த மிருகத்தையுமே யாருமே பார்த்ததில்ல அப்படிங்கிறதுனால அந்த காட்டுக்குள்ளே இருக்க மிருகங்கள் எல்லாம் கலக்கமடைந்து ஏதோ புதிய வித மிருகம் வந்துருச்சு அப்படின்னு மிரண்டு ஆளாளுக்கு ஒரு மூளையில் ஓட ஆரம்பிச்சிது இதை பார்த்த நரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு தன்னுடைய திட்டம் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நரி வந்து உயரமான ஒரு பாறையில் ஏறி எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டுச்சு எல்லா மிருகங்களும் பயந்துக்கிட்டே வந்து நரி என்ன சொல்ல போகுதோ அப்படின்னு வந்து நின்றுச்சு அப்போ நரி சொல்லிச்சு எல்லாரும் நான் சொல்றதை கவனமா கேட்டுக்கோங்க நான் வந்து கடவுளின் அருள் பெற்ற ஒரு சிறப்பான மிருகம் என்னுடைய பெயர் ஆழகால ரட்சகன் நான் தான் இந்த காட்டுக்கு இனிமேல் ராஜாவா இருக்க போறேன் எனக்கு கீழே நீங்க எல்லாம் அடிமையா இருந்து எனக்கு சேவகம் பண்ணணும் நீங்க வேட்டையாடி கொண்டு வரக்கூடிய உணவுகள் எல்லாத்துலையும் இனிமேல் எனக்கும் பங்கு வேணும் யாராவது இதை மதிக்க மறந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன அவமானப்படுத்துறது மட்டும் இல்ல கடவுளுக்கும் நீங்கள் வந்து எதிரியாயிடுவீங்க அப்படின்னு மிரட்டவும் எல்லா மிருகங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு அன்னையிலேருந்து நரிக்கு சேவை செய்ய ஆரம்பித்தன நரி வந்து ராஜா மாதிரி உட்காந்துருக்கிறதும் இடது பக்கம் சிங்கமும் வலது பக்கம் புளியும் நரிக்கு காவல் இருக்கிறதும் மயில் ஆடுறதும் குயில் பாடுறதுமா காடு வந்து ஒரே கலகலப்பாக இருந்தது எல்லா மிருகங்களும் வேட்டையாடி தங்களுக்கு கிடைச்சதை கொண்டு வந்து நறுக்கி பங்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தது குரங்கு முத கொண்டு திராட்சை பழங்கள் முதலிய பழங்களை கொண்டு வந்து நறுக்கி கொடுத்தது நரி ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தது இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இரவு நரி நல்ல வயிறு புடைக்க உணவு உண்டு கழித்து விட்டு அந்த பாறையில் படுத்து தூங்கிட்டு இருந்தது நரிக்கு சேவகம் செய்யக்கூடிய சிங்கம் புளி கரடி யானை மற்ற மிருகங்கள் எல்லாம் அந்த பாறைய சுத்தி படுத்திருந்தன நரிக்கு காவலா படுத்திருந்தது அப்போ தூரத்துல ஒரு நரி ஊலையிட ஆரம்பிச்சது இந்த நரி ஊலையிட்ட உடனே கூட இருந்த நரிகளெல்லாம் சேர்ந்து ஊழையிடும் அப்ப சுத்தி இருந்த நரிகளெல்லாம் சேர்ந்து கூடவே ஊழையிட்டது இந்த சத்தத்தை கேட்டு விழிச்சுக்கிட்ட நரி தான் வந்து ராஜா வேஷத்துல இருக்கக்கூடிய ஒரு வினோதமான மிருகம் அப்படின்றத மறந்துட்டு தானும் ஊலையிட ஆரம்பிச்சது இந்த நரி ஊலையிட்ட சத்தத்தை கேட்டு அதை சுற்றி காவலுக்காக படுத்துறது சிங்கம் புளி கரடி யானை போன்ற மிருகங்கள் முளிச்சுக்கிட்டு பார்த்தது இந்த நரி தான் இவ்வளோ நாள் நம்மளை ஏமாத்திட்டு இருந்ததா இது தெரியாமல் இந்த நரிக்கு நம்ம வந்து இவ்வளோ சேவகம் பண்ணிட்டோமே இந்த நரி நம்மளை எவ்வளோ தந்திரமா ஏமாத்தி நம்மளை வேலை வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மிருகங்கள் எல்லாம் நிறைய நெருங்க ஆரம்பிச்சது அப்போ நரி பயத்தில் நடுங்கிக்கிட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாம தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் எல்லா மிருகங்களும் ரொம்ப கோபமாகி நரிய நையை புடைத்து அங்கிருந்து அடிச்சு விரட்டிடுச்சு அதுக்கு பிறகு நரி வழக்கம் போல காட்டுக்குள்ள போய் தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் மீறின ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காட்டி கொடுத்து நம்மளுடைய தகுதியை வெளிப்படுத்திடும் அதனால வந்து ஒரு எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டாலும் எந்த ஒரு பதவியை அடையணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு உரிய தகுதிகளை முறையா கற்று தேர்ந்து வளர்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு போறதுதான் நிலையானது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா சரி நேயர்களே